என்னிடம் அப்துல்லா பின் ஜுபை ராகும் அவர்கள் கேட்டார்கள் நான் ஆயிஷாவை உமது சமூகத்தார்களான குறைஷிகள் குஃபரை விட்டு இஸ்லாத்திற்கு வந்த காலம் மட்டும் சமீபத்தியதாக இல்லாமல் நான் காபாவை இடித்துவிட்டு அதனை இப்போதிருப்பது போல இல்லாமல் மக்கள் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலும் வெளியேறுவதற்கு வேறொரு வாசலுமாக இரண்டு வாசல்கள் அமைத்து கட்டியிருப்பேன் என நபிசல்லாஹூ அலிகல் வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அபி அல்லாஹா அவர்கள் கூறினார்கள் என்றேன் இபனு சுபைருடைய ஆட்சிக் காபாவிற்கு இரு வாசல்கள் அமைத்து அதனை செய்து காட்டினார்கள்